வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கி அப்பகுதியை பிரிட்டனுக்கு சொந்தமாக்கினார் அப்பகுதிக்கு அவர் நியூ சவுத் வேல்ஸ் என பெயரிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கருப்பின அடிமைகளுக்கு தலைமை தாங்கி நாட் டர்னர் கிளர்ச்சியை தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டாஸ்மானியாவின் தலைநகர் ஹோபாட் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியனாடோ டாவின்சியின் ஓவியமான மோனலிசா ஓவியம் ஃபாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் ஏ கனகசபை அவர்கள் இலங்கையின் அரசியல் நிர்ணய சபைக்கு தமிழ் பிரதிநிதியாக தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா செம்யோர்கா என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் பேலிஸ்டிக் வகை ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவின் ஐம்பதாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தெற்கு வியட்நாமின் குடியரசு ராணுவத்தினர் நாட்டின் பௌத்த தலங்களை அழித்து நூற்று கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா தலைமையிலான வார்சா ஒப்பந்த நாடுகளின் படையினர் செகோஸ்லோவக்கியாவை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனானில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் வெளியேறுவதை கண்காணிக்க சர்வதேச படையினர் பெய்ரூட்டில் தரையிறங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸின் எதிர்கட்சி தலைவர் பெனிக்னோ அகினோ மணிலாவில் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கேமரூனில் நியோஸ் ஆற்றில் கார்பன் டை ஆக்சைடு கசிந்ததில் ஆயிரத்தி எட்நூறு பேர் வரையில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நேபாள இந்திய எல்லையை தாக்கிய கடுமையான நிலநடுக்கத்தில் ஏழுநூறு முதல் ஆயிரத்தி பேர் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு லாத்வியா சோவியத் ரஷ்யாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் தலைவர் மிக்கேல் கார்பச்சேவ் மீதான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிரியாவில் கோட்டா என்ற இடத்தில் நூற்று கணக்கான மக்கள் ரசாயன ஆயுதங்கள் மூலம் படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் மார்ஸ் அப்சர்வர் விண்கலம் விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட நாள் இன்று இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ப ஜீவானந்தம் இந்திய பொது உடைமைவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னார்குடி பரமசிவம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வா சந்திரசேகர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ராதிகா தமிழக திரைப்பட நடிகை தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாம் முகமது மொராக்கோ மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செர்ஜி பிரின் கூகுள் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பூமிகா சாவ்லா இந்திய நடிகை ஆயிரத்தி ஆண்டு நியல் டெக்ஸ்டர் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பருண் சௌப்ரி இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெலிசா பிரெஞ்சு பாடகி ஆயிரத்தி ஆண்டு ஹுசேன் போல்ட் ஜமேகா ஓட்டப்பந்தய வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு லியோன் ட்ரோட்ஸ்கி ரஷ்ய புரட்சியாளர் சிம்படையை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி ஆண்டு காக்கா காலில்கர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி ஆண்டு சுப்பிரமணியன் சந்திரசேகர் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு சச்சிதானந்த ராவுத் இந்திய ஒரிய கவிஞர் இரண்டாயிரத்தி ஆண்டு பிஸ்மில்லா கான் இந்திய செனாய் இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் மொராக்கோ நாட்டில் இளைஞர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை